அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆசை வைக்க மாட்டார்கள் அல்லாஹ்விடமுள்ள கருணையை ஓர் இறை மறுபாலன் அறிந்தால் அல்லாஹுவின் சொர்க்கத்தை விட்டும் எவரும் நிராசையுடன் இருக்க மாட்டார்கள் என்று நபிஹிசல்ல கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு